ஜபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வேண்டும் வேண்டல் பிரையாரிட்டி இன் பிரேயர் வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் ஆகமம் பதினெட்டாம் அத்தியாயம் இருபத்தி வசனம் முதல் முப்பத்தி வசனம் வரை அப்பொழுது அந்த மனிதர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபிரஹாமோ பின்னும் கர்த்தக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் சமீபமாய் சேர்ந்து அழிப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமன்ற்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த இடத்தை அளிப்பீரோ துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமவாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான் அதற்கு கர்த்தர் நான் சோதோமேல 50 நீதிமன்ற்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் அப்படியே ஆபரகாம் மறுமொழியாக இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் ஒருவேளை ஐம்பது நீதிமன்ற்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அளிப்பீரோ என்றான் நான் நாற்பத்தி ஐந்து நீதிமன்றங்களை கண்டால் அதை அழிப்பதில்லை என்றான் அவன் பின்னும் ஆண்டவரோடு பேசி நாற்பது என்றான் பின்னும் ஆண்டவரோடு பேசி முப்பது என்றான் பின்னும் ஆண்டவரோடு பேசி இருபது என்றான் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமன்றங்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு பத்து நீதிமான நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றார் கத்தர் ஆபரஹாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் ஆபரகும் இடத்துக்கு திரும்பினான் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று தீமு இரண்டாம் தேயம் முதலாம் வசனம் எல்லா மனிதருக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் Intercessions and giving of thanks be made for all men. புதிய ஏற்பாட்டு சபையில் குருக்கள் குருக்கள் அல்லாதோர் என இரு வகுப்பினர் இல்லை அதாவது கிளர்ஜி என்று இரண்டு குரூப் கிடையாது நாம் அனைவரும் ஒரே உடலில் பல உறுப்புகள் சம முக்கியத்துவம் ஆனால் பல்வேறு கடமைகள் பொறுப்புகள் கடவுளுக்கு முன்பாக ஆசாரியராய் இருத்தல் அரும் சிலாக்கியம் மட்டுமல்ல அது பெரும் பொறுப்பும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதில் அதாவது ஆசாரியர் ஆண்டவருக்கு முன்பாக ஆசாரியர் என்கிற நமது ஊழியத்தை நிறைவேற்றுவதில் முக்கியமான பகுதி நாம் மக்களுக்காக பிரார்த்தனை செய்தலே என்னென்ன காரியங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நாம் இன்று சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது நாம் எல்லா மனிதரின் மீட்புக்காகவும் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும் அது நம்முடைய மீட்பராகிய கடவுளுக்கு முன்பாக நல்லதும் பிரியமுமாயிருக்கிறது எல்லா மனிதரும் மீட்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார் என்று இரண்டி மூத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் மூன்றாம் நான்காம் வசனங்களில் வாசிக்கிறோம் நமது ஜபங்கள் எல்லாம் மனிதரையும் சேர்க்க வேண்டும் சூழ வேண்டும் ரோமர் பத்து பதினாலில் பவுல் இப்படி கேட்கிறார் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் ஒன்றி மூத்தி இரண்டாம் அத்தியாயத்தினுடைய அடிப்படையில் ஒருவேளை நாம் இப்படி கேட்கலாம் அவர்களுக்காக விண்ணப்பிக்கிறவன் இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி மீட்கப்படுவார்கள் இரண்டாவதாக தேவ மக்களது எழுப்புதலுக்காகவும் சீர்திருத்தலுக்காகவும் நாம் சபிக்க வேண்டும் இன்றைய சபை அன்றைய சபை அல்ல இன்றைய சபை இருக்க வேண்டியபடியும் இல்லை The church is, that is, is not the church that was, or that the church should be. முந்தின சபை இருந்த அந்த மகிமையை இன்றைய சபை இழந்து பின்வாங்கி கிடக்கிறது பெரும்பான்மையான திருச்சபைகளின் நிலைமை இதுதான் வெளிப்படுத்தலில் ஏழு சபைகளில் ஐந்து சபைகள் ஆண்டவரால் கண்டிக்கப்பட்டன நம்முடைய நிலையும் அதுதானே தன் ஆண்டவரை இழந்ததை அறியாமலேயே சபை என்னென்ன காரியங்களாமோ செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் வெளியே திருச்சபைக்கு வெளியே நின்று திருச்சபைக்குளையை நுழையும்படி கதவை தட்டி கொண்டிருக்கிறார் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறேன் இதய கதறல் நமது ஜபமாகட்டும் கடைசி கால தீர்க்க திருசி ஆகிய யோவேல் ஆண்ட விருது ஆசாரியரை பார்த்து புலம்பி அழுங்கள் ரெட்டுடுத்தி அழுங்கள் ராம் முழுவதும் ஆண்டோடைய சமூகத்திலே கிடந்து அவர் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கும் வரை அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார் நோயுற்ற சபை செத்துக்கொண்டிருக்கும் உலகை காப்பாற்ற முடியாது A sick church வேர்ல்ட் நமது அனுதின ஜெபப்பட்டியலில் தெய்வ மக்களின் எடுப்புதல் முதல் குறிப்பாக இருக்கட்டும் மூன்றாவது நமக்கு தெரிந்த விசுவாசிகளுக்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டும் அது உள்ளூர் சபை அல்லது நமது ஜெபக்குழுவின் உறுப்பினர்களாய் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது கடமைக்காய் கை கொலுக்கி வந்தனம் செய்வது போதாது என்று சொல்லிவிட்டால் போதாது ஏதாவது ஜெபக்குறிப்பு உண்டா உங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய ஏதாவது பகுதி உண்டா என்று அடுத்த கேள்வி கேட்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு நமக்கு தைரியம் வேண்டும் சக விசுவாசிகளுக்காய் கிரமமாய் வேண்டுதல் செய்வது அவசியம் நாம் தனித்தவர்கள் அல்ல நாம் சார்ந்தவர்கள் எனக்கு என் ஜபம் போதும் என்று நாம் இருக்கக்கூடாது ஒருவரின் ஜபம் மற்றவருக்கு தேவை தம்மோடு விழித்திருந்து விண்ணப்பிக்க இயேசுவே மது சீடரை கேட்டாரே தன்னோடு ஜபத்தில் போராடும்படி பவுல் சக விசுவாசிகளை மன்றாடி கேட்டான் எடுத்துக்காட்ட ஒரு வசன வாசிக்கிறேன் ரோமர் பதினைந்து முப்பத்தி ரெண்டு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கருத்தராகிய நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் வேண்டிக் கொள்கிறேன் என்று பிரியமானவர்களே கத்தருடைய ஜபத்தை கவனித்து பாருங்கள் அது எனக்கு அல்லது என்று இராதபடி எங்களுக்கு என்று இருக்கிறது எனக்கு அண்டன்று உள்ள ஆகாரத்தை தாரும் என்று இல்லை எங்களுக்கு அண்டன்று உள்ள ஆகாரத்தை தாரும் என்னுடைய குற்றங்களை மன்னியும் என்று அல்ல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்னே சோதனைக்கு உட்படாமல் பார்த்துக்கொள்ளும் என்று அல்ல எங்களே சோதனைக்கு உட்படாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று இருக்கிறது எவ்வளவு கருத்தானது என்று பாருங்கள் அருமையான சகோதரி சாரால் நவரோஜி ஒரு நல்ல பாடல் பாடினார்கள் குடும்பங்களும் மற்றும் பாலர் வாழ்வதை கண்டு சகித்தீடா தெண்டும் ஜபித்தீடும் கண்ணீர் ஜபம் கேடுமே இறங்குமே என் ஏ இரக்கத்தில்லை இறக்கத்தில் ஜம் கேளுமே எல்லா மனிதருக்காகவும் இரவினிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நந்தி செலுத்துங்கள் எங்கள் மகாபிரிய தேவனே ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் இந்த நாளிலே எங்களுடைய ஜப வாழ்க்கையில் உள்ள தன்னலத்தை அகற்ற எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா மனிதருடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜபிப்பது எங்கள் தலையாய கடமையாய் இருக்கட்டும் திருச்சபையில் உண்டாக எழுப்புதல் எங்களுடைய இதய பாரமாய் இருக்கட்டும் எங்களுக்கு தெரிந்த உடன் விசுவாசிகளின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாய் சொல்லி அவர்களை ஜபத்தில் தாங்குவது எங்களுடைய பொறுப்பாய் இருக்கட்டும் இப்படி ஆண்டு விரை எனக்கு எனக்கு என்று இல்லாதபடி எங்களுக்கு நமக்கு என்று எங்களுடைய ஜப வாழ்க்கை நீரி விரிவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இதுவே உமக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது உமக்கு பிரியமான ஜப வாழ்க்கை ஜப நாங்களும் பின்பற்ற நீர் எங்களுக்கு உதவி தாரோம் ஒவ்வொருவரையும் ஜபாவியினால் நிரப்பிறணும் அகில உலகமும் நற்செய்தி மகமாக வேண்டும் அகில உலக திருச்சபையிலே அருள்மாறி பொழிய வேண்டும் எங்களுக்கு தெரிந்த அத்தனை விசுவாசிகளையும் நாங்கள் ஜபத்தில் தாங்கி இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நாங்கள் இயேசு கிறிஸ்தவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படிப்பட்ட ஜப வாழ்க்கைக்குள்ளே நீரங்களை நடத்தி அருளும் ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்